பாடம் ஆறு கற்பித்தல் அல்லாஹ் கூறுகின்றான் ஞானத்தை எனக்கு அதிகமாக்கு என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் இருபதாவது அத்தியாயம் நூற்றி பதினான்காவது வசனம் ஹதீஸ் துறை அறிஞர் ஒருவரிடம் பயிலும் ஹதீஸ்களை படித்து காட்டுவது எடுத்து சொல்வது ஹசன் பசரி சுஃபியானு சௌரி மாலிக் பின் அனஸ் ஆகியோர் இவ்வாறு படித்து காட்டுவதன் மூலம் ஆசிரியரின் அங்கீகாரம் பெறுவதை அனுமதிக்கப்பட்ட முறையாக கருதுகின்றார்கள் திமாம் பின் சாலபா லதி அல்லாஹூ அவர்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து நாங்கள் ஐந்து வேலை தொழுது வர வேண்டும் என்று அல்லாஹுவா தாங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் என்று கேட்டார்கள் நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள் தமது கூட்டத்தினருக்கு அதை திமாம் ரதியில்லாகும் அவர்கள் அறிவித்ததும் அவர்கள் அனைவரும் அவர் கூறியவற்றை ஏற்றுக்கொண்டார்கள் எனவே இது ஆசிரியரிடம் மாணவர்கள் படித்து காட்டும் முறையாகும் இம்முறையை கடைபிடிக்க திமாமின் சாயபா ரதியில்லாகுனவர்களின் அதிசையை சிலர் ஆதாரமாக எடுத்துக் இமாம் மாலிக் அவர்கள் இதற்கு மற்றொரு சான்றை ஆதாரமாக கொள்கிறார்கள் அதாவது எழுதப்பட்ட படிவும் மக்களிடம் வாசித்து காட்டப்படும் முழுவதுமாக கேட்டு அவர்கள் இன்னார் எங்களுக்கு அங்கீகாரம் அளித்தார் என்று கூறுவார் மேலும் சில சமயம் அவர்களிடம் அது மனதமாகவும் சொல்லி காட்டப்படும் கற்றுக் கொடுத்தவரிடமும் அது சொல்லி காட்டப்படும் இவ்வகைகள் எல்லாம் கற்றவருக்குரிய சான்றுகளாக கருதப்பட்டதால் கற்றவர் மற்றவர்களிடம் எனக்கு இன்னார் கற்றுத்திருந்தார் என்றே கூறுவார்கள் இந்த மரபை இமாம் மாலிக் ரஹத்துலாஹி அலிஹி அவர்கள் தமது கருத்துக்கு சார்ந்தாக கொள்கிறார்கள் ஒரு நபி மொழி அறிஞரிடம் மாணவர் படித்து காட்டுவதன் மூலம் அங்கீகாரம் பெறுவது குற்றமில்லை என ஹசன் அல் பஸ்ரி அவர்கள் கூறியுள்ளார்கள் நபி மொழித்துறை வல்லுநரிடம் மாணவர் ஒருவரால் நபி படித்து காண்பிக்கப்பட்டு அவரது அங்கீகாரம் பெற்றுவிட்டால் அவர் எனக்கு இதை அறிவித்தார் என்று அம்மாணவர் கூறுவது குற்றமில்லை என சுஃபியான சௌரி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நபிமொழித்துறை அறிஞரிடம் மாணவர் படித்து காட்டுவதன் மூலம் ஆசிரியரிடம் அங்கீகாரம் தருவதும் அந்த அறிஞர் மாணவருக்கு படித்து காட்டுவதன் மூலம் அங்கீகாரம் தருவதும் சமம்தான் என சுஃபியான சௌரி இமா மாலிக் ஆகியோர் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது